நட்டினையாக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இந்தியாவில் சுதந்திர போராட்டம் ஜென்ரலா நாம பேசுறப்போ ஆங்கிலேயர்களை எதிர்த்து நடத்தப்பட்ட போர் அப்படின்ட்டு தான் நாம சொல்றோம் ஆனா நம்ம இந்தியாவில் நடந்த சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களை எதிர்த்து மட்டுமே நடத்தப்பட்ட ஒரு போர் இல்லை இந்த சுதந்திர போராட்டம் பிரெஞ்சு ஆதிக்கத்தையும் போர்ச்சுகீசியர்களோட ஆதிக்கத்தையும் கூட எதிர்த்து நடத்தப்பட்ட ஒரு போர் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நம்ம இந்தியாவை மேற்கு பக்கமா வந்து ஆக்கிரமிச்சவங்க போர்ச்சுகீசியர்கள் குறிப்பா அவங்க ஆக்கிரமிச்சது கேரளாவோட சில பகுதிகள் அப்புறம் கோவா ஆயிரத்தி ஐநூத்தி வருஷம் ஆக்கிரமிப்ப தொடங்கின போர்ச்சுகீசியர்கள் ரொம்ப ஆளுமையோட இருந்த இந்திய பகுதி கோவா அப்புறம் அதை சுத்தி இருந்த பகுதிகள் அமைதி வழியில கோவா மக்களும் தங்களோட பகுதிகளுக்கு சுதந்திரம் தேவை அப்படின்ட்டு பல காலகட்டங்கள்ல போராட்டமும் மேற்கொண்டாங்க திப்பாஜி ராணி அப்புறம் தாதா ராணி மாதிரியான தலைவர்கள் கோவா பகுதிக்கான சுதந்திர போராட்டங்களை நடத்தினாங்க ஆனா அவங்களால ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போராட்டங்களை மேற்கொள்ள முடியாம போச்சு மாதிரியான ஒரு சமயத்துலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழாம் வருஷம் இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படிங்கிற அறிவிப்ப ஆங்கிலேயர்கள் அறிவிச்சாங்க ஆனாலும் கோவா பகுதியை விட்டு போர்ச்சுகீசியர்கள் போகிறதுக்கான எந்தவித நடவடிக்கையும் இல்லாமலேயே இருந்தது ராம் மனோகர் லோகியா போன்ற சுதந்திர போராட்ட தலைவர்கள் கோவா பகுதிகளுக்கு சுதந்திரம் தேவைன்ட்டு போராட்டத்தை திரும்பவும் துவங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் வருஷம் இந்திய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நெஹரு அவர்கள் ஆபரேஷன் விஜய் அப்படிங்கிற பேர்ல போர்ச்சுகீசியர்களை எதிர்த்து இந்திய இராணுவத்தை அனுப்பி கோவாவுக்கு சுதந்திரம் கிடைக்க நடவடிக்கை எடுத்தார் இரண்டே நாள் நடந்த போர்ல கோவா போர்ச்சுகீசியர்கள விடுதலை அடைஞ்சது அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் வருஷம் கோவா பகுதி போர்ச்சுகீசியர்களிட்ட இருந்து விடுதலை அடைஞ்ச தினம்தான் டிசம்பர் பத்தொன்பது கோவா லிபரேஷன் டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் கோவா அடைோட ஒரு யூனியன் பிரதேசமாதிரி அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருஷம் கோவா பகுதி இந்தியாவோட ஒரு மாநிலமாவே அறிவிச்சாங்க கோவா மாநிலத்தோட ஐம்பதாவது விடுதலை தினத்தை கொண்டாடுற விதமா இந்திய அஞ்சல் துறை இரண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் 5 மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒண்ணு வெளியிட்ட கொடிகள் அதாவது அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் கலங்கரை விளக்கம் அதாவது லைட் ஹவுஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்